வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி எழுபத்தி ஆறாவது செய்தி சேவை மே மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு சித்திரை மாதம் இருபதாம் நாள் வியாழக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் நாளேடுகளில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை கடவுளாக சித்தரித்து திரையரங்குகளில் ஒளிபரப்பப்பட்டு வந்த விளம்பரத்தை நிறுத்துவதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் கல்லூரி விழாக்களில் இனி அரசியல் பேச அனுமதி அளிக்கக்கூடாது என கல்லூரி கல்வி இயக்ககம் அறிவுறுத்தியுள்ளது நீட் தேர்வுக்கு தேர்வு மையங்கள் ஒதுக்கப்பட்ட மாணவர்களுக்கு மாற்றியமைக்கப்பட்ட தேர்வு மையங்களை உடனடியாக வெளியிட வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார் காவிரி மேலாண்மை வாரிய விவகாரத்தில் மத்திய அரசு தன்னிச்சையாக ஒன்றும் செய்ய முடியாது என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளாா் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் சென்னை மற்றும் வேலூரில் நான்கு மற்றும் ஐந்தாம் தேதிகளில் நடக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சென்னை வருவதையொட்டி விமான நிலையத்தில் ஏழு அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது அரசு மருத்துவமனைகளில் உள்ள காலை பணியிடங்கள் அனைத்தையும் முழுமையாக நிரப்பவும் அரசு மருத்துவர்களுக்கு முதுநிலை மருத்துவ படிப்புகளில் ஐம்பது சதவிகித இடஒதுக்கீட்டை பெற்றுத்தரவும் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி வாசன் வலியுறுத்தியுள்ளார் தொகுப்போதிய பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய அனைவருக்கும் கல்வி இயக்கக ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்திய செய்திகள் புதிய வசதிகளை அறிமுகப்படுத்துவதற்காகவும் பராமரிப்பு காரணங்களுக்காகவும் ரயில்வே துறையின் ஐஆர்சிடிசி இணையதளம் நேற்று இரவு பத்து நாற்பத்தைந்து மணி முதல் அதிகாலை ஐந்து மணி வரை முடங்கியது உலகில் மிகவும் மாசடைந்த இருபது நகரங்கள் பட்டியலில் டெல்லி மற்றும் வாரணாசி உள்ளிட்ட பதினான்கு இந்திய நகரங்கள் இடம்பெற்றுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மொபைல் போன் சிம் கார்டு பெற ஆதார் எண் தர வேண்டும் என்று கட்டாயப்படுத்தக்கூடாது என தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது பாஜகவுடன் கூட்டணி அமைக்கும் பேச்சுக்கே இடமில்லை என மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சியின் தேசிய தலைவரும் முன்னாள் பிரதமருமான தேவகவுடா கூறியுள்ளார் பிரபல பொருளாதார நிபுணரும் மேற்குவங்க இடதுசாரி அரசின் முதல் நிதியமைச்சருமான அசோக் மித்ரா செவ்வாய்க்கிழமையன்று காலமானார் அவருக்கு வயது தொன்னூறு உத்தரப்பிரதேசத்தில் மக்களவை மற்றும் சட்டப்பேரவையில் தலா ஒரு தொகுதிக்கு வரும் இருபத்தி எட்டாம் தேதி தேர்தல் நடக்கிறது கேரளாவில் நோக்குக்கூலி நடைமுறை ரத்து செய்யப்போவதாக அந்த மாநில அரசு அறிவித்துள்ளது திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்பதால் இந்த மே ஜூன் மாதங்களில் முதியோர் மாற்றுத்திறனாளிகள் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தையுடன் வரும் பெற்றோர்களுக்கு அளிக்கும் சிறப்பு தரிசனத்தை ரத்து செய்துள்ளதாக தேவஸ்தானம் அறிவித்துள்ளது ய்திகள் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை சீர்குலைக்கும் நோக்கில் ரஷ்யாவில் தங்கியிருந்த தீவிரவாதிகளை ரோபோ உதவியுடன் ராணுவத்தினர் சுட்டுக் கொன்றனர் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அமெரிக்க பாதுகாப்பிற்காக ஸ்பேஸ் போர்ஸ் எனப்படும் விண்வெளிப் படையை உருவாக்கியிருப்பதாக கூறியுள்ளார் ஃபேஸ்புக்கில் அதிகம் பின்தொடர்பவர்களின் எண்ணிக்கையில் இந்திய பிரதமர் மோடி முதலிடத்தில் இருந்து வருகிறார் இவரை நான்கு கோடி பேர் பின்தொடர்கின்றனர் ட்விட்டரில் பின்தொடர்பவர்களில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முதலிடம் பிடித்துள்ளாா் வணிகச் செய்திகள் கடந்த ஐந்தாண்டுகளில் பல்வேறு வங்கிகளில் இருபத்தி மூன்றாயிரம் மோசடிகள் நடந்துள்ளன இதில் மக்களின் பணம் மட்டும் ரூபாய் ஒரு லட்சம் கோடிக்கும் அதிகமாக மோசடி செய்யப்பட்டுள்ளது என்று ரிசர்வ் வங்கி அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது கரும்பு விவசாயிகளுக்கு மானியம் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இரண்டாயிரெட்டாம் ஆண்டில் இந்தியர்கள் பணிபுரிய விரும்பும் முதல் 25 நிறுவனங்கள் பட்டியலில் டிலாய்ட் என்கிற ஆடிட்டிங் நிறுவனம் முதலிடத்தை பிடித்துள்ளது நாட்டின் முன்னணி நிறுவனங்களான TCS மற்றும் இன்போசிஸ் நிறுவனங்களில் வேலை செய்ய விருப்பமே இல்லை எனும் தகவல் அதிர்ச்சி அளித்துள்ளது மூன்றாவது தெற்காசிய ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டி கொழும்பில் வருகிற ஐந்து மற்றும் ஆறாம் தேதி நடக்கிறது இந்த போட்டிக்கான இந்திய அணியின் தமிழகத்தைச் சேர்ந்த ஒன்பது வீரர் வீராங்கனைகள் இடம் பிடித்துள்ளன ஐசிசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் தரவரிசை பட்டியலில் இங்கிலாந்து அணி நூற்றி புள்ளிகள் பெற்று முதலிடத்தை பிடித்துள்ளது கொல்கத்தாவில் இன்று நடக்கும் ஐ பி லீக் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் கொல்கத்தா நைட் அணியும் மோதுகின்றன மும்பை இண்டியன்ஸ் அணிக்கு எதிராக எங்களுக்கு கிடைத்த வெற்றி இக்கட்டான தருணத்தில் கிடைத்த அதிமுக்கியமான வெற்றியாகும் என்று பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணியின் கேப்டன் விராட்கோலி தெரிவித்துள்ளார் இந்த வெற்றியை எனது மனைவி அனுஷ்காவுக்கு பிறந்தநாள் பரிசாக அளிக்கிறேன் என்றும் அவர் தெரிவித்தார் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் முகமது ஹபீஸ் பந்துவிசா சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அனுமதி வழங்கியுள்ளது எம் ராஜேஷ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் புதுப்படத்தின் ஷூட்டிங் நேற்று பூஜையுடன் தொடங்கியது இந்த படத்தின் உரிமையை சன் தொலைக்காட்சி வாங்கியுள்ளது ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகிகள் ரசிகர்கள் என ஒரே நேரத்தில் எட்டாயிரத்தி ஐநூறு ரஜினிகாந்த் சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழில் விஜய் நடித்த தெரி படம் தெலுங்கில் ரவி நடிப்பில் ரீமேக் ஆகிறது இந்த படத்தின் நாயகியாக ஸ்ருதிஹாசன் நடிக்கிறாா் மகாவீர் கர்ணா என்ற ஹிந்தி படத்தில் நடிகர் விக்ரம் நடிக்க உள்ளார் இந்த படத்தை ஆர் எஸ் விமல் இயக்குகிறார் இந்த படம் உருவாகிறது டெல்லியில் நடைபெற்ற திரைப்பட விழாவில் என் மகன் மகிழ்வன் படத்தை இயக்கிய லோகேஷ் குமாருக்கு சிறந்த இயக்குநருக்கான விருது கிடைத்துள்ளது இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன மேலும் பல சுவையான தகவல்களை செவிமடுக்க இணைந்திருங்கள் நச்சினையுடன் நன்றி வணக்கம்